வணக்கம் நேயர்களி நன்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு வட அமெரிக்காவில் அடிமை முற்றிலுமாக ஒழிக்கும் சட்டத்தை முதல் ரோட் தீவு கொண்டு வந்தது ஆயிரத்தி ஆண்டு ரஷ்ய மன்னர் இரண்டாம் நிக்கலசின் முடிசூட்டு விழாவின் போது கோடின்கா என்ற இடத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பொதுமக்கள் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெக்சிகனில் பள்ளிக்கூடம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு காரணமாக குழந்தைகள் பட நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிரிக்கும் புத்தர் என்று பெயரிடப்பட்ட திட்டத்தின் கீழ் இந்தியா தனது முதலாவது அணுகுண்டை வெற்றிகரமாக சோதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாஷிங்டனில் சிங் ஹெலன்ஸ் எரிமலை தீ கக்கியதில் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி அன்னலிங்கம் பகீரதன் என்பவர் சயனைடு அருந்தி உயிர் நீத்த முதலாவது விடுதலைப் புலி போராளி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்சில் டிஜிவி என பெயரிடப்பட்ட ரயில் வண்டி உலகில் அதிக வேகத்தில் பயணித்த அதாவது மணிக்கு ஐநூற்றி பதினைந்து வேகத்தில் பயணித்த ரயில் என்ற புதிய சாதனையை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வடக்கு சோமாலியா சோமாலிலாந்து என்ற பெயரில் சோமாலியா விடுதலையை அறிவித்தது ஆனால் உலக அரங்கம் இதை அங்கீகரிக்கவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நேபாளம் ஒரு மதசார்பற்ற நாடாகவும் அதன் மன்னர் ஒரு சம்பிரதாய மன்னராகவே இருப்பார் எனவும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழப் போர் முடிவுக்கு வந்ததாக இலங்கை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இலங்கையும் அதன் நட்பு நாடுகளும் சேர்ந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பூர்வக்குடி தமிழ் மக்களை கொன்ற நாள் என தமிழர்கள் குற்றம் சாற்றிய நாளாக அமைந்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்பல்லோ பத்து விண்கலம் விண்ணுக்கு செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஹபில் தொலை எடுத்து அனுப்பிய புகைப்படத்திலிருந்து புளுட்டோவுக்கு மேலும் இரண்டு சந்திரன்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நாற்பத்தி ஆண்டு உமர் கயாம் கவிஞர் மற்றும் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆங்கில எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீலம் சஞ்சீவ் ரெட்டி இந்தியாவின் ஐந்தாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வே ராதாகிருஷ்ணன் விண்வெளி அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தேவகவுடா இந்தியாவின் பதினோராவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பீட்டர் குரூன்பெர்க் ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ மருதழகன் மலேசிய எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு குஸ்டாவ் மாலர் ஆஸ்திரிய இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாரிஸ் டேட் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வி தி சம்பந்தன் மலேசிய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலசிங்கம் நடேசன் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் துறை பொறுப்பாளர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கே கிருஷ்ணசாமி தமிழக அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் அனைத்துலக அருங்காட்சியக நாள் போர்க்குற்ற நாள் மற்றும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இலங்கையில் இதுவும் இலங்கையில் அனுசரிக்கப்படும் ஒரு தினம் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை